ஒரு அடியான் நோயாளியாக இருந்தால் அவருக்கு அவர் உடல் ஆரோக்கியத்துடன் ஊரில் இருந்த சமயம் செய்தது போலவே கூலி எழுதப்படும் என்று நபிஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது ஒன்பது